لله وحده والصلاه والسلام على مولانا النبي بعد وما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا صلى الله عليه وعلى ال اجمعين அல்லாவை நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தக்குவாவை கடைபிடிக்குமாறு முதன் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசிகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் அதரது முகமது சல்லு அல்லாஹ் அலைவசல்லம் தன்னுடைய நபித்துவத்தின் 23 மூணு இந்த காலப்பகுதியில் உலகத்தில் நடக்க இருக்கும் ஏராளமான விஷயங்களை முற்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள் அவைகளில் சிலவற்றை உலகம் கண்டிருக்கிறது சிலதை நிச்சயமாக காண இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் முன்னே நபிமார்களுடைய காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை நவீசல் லாலு செல்லம் அவர்கள் பயான் செய்திருக்கிறார் முன்னே காலங்களில் நடந்த உண்மையான நிகழ்வுகளை பயன் செய்திருக்கிறது நபையவர்களும் தெளிவான ஹதீசுகள் மூலமாக சகையான ஹதீசுகள் மூலமாக அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் முன்னேற காலத்தில் நடந்த நிகழ்வுகள் தன்னுடைய நபித்துவத்துக்கு பிறகு இவ்வுலகில் ஏற்படக்கூடிய ஏராளமான சம்பவங்களை அல்லா தாலா நபையோர்கள் மூலமாக ஹதீஸ்களில் அறிவிக்க வைத்திருக்கிறார் நபையவர்கள் அதை தெளிவுபடுத்தினார்கள் அப்படிப்பட்ட நபையோர்களால் பயன் செய்யப்பட்ட விஷயங்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று நடந்து முடிந்துவிட்டது அதை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னைய காலத்தில் ஏற்பட்ட பல நிகழ்வுகளை குரான் பயன் செய்திருக்கிறது சாலே அலி இலாம் அவருடைய காலத்தில் ஏற்பட்டது ஷுப் அலி இலாம் அவருடைய காலத்தில் ஏற்பட்டது மூசா அலை இலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்று நபிமார்களுடைய அந்த காலத்தில் ஏற்பட்ட அனைத்து சம்பவங்களும் நிகழ்வுகளும் எமக்கு படிப்பினையாக அமைந்திருக்கிறது உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு நிலைமையில் இருப்பதில்லை ஆட்சி மாறும் அதிகாரங்கள் கைமாறும் மக்கள் மாறி மாறி வருவார்கள் பணம் செல்வம் ஒருவருடைய கையில் இருக்கும் மறு கையில் மாறிவிடும் மனிதன் இன்றே சுகம் நாள் நாளை நோயுள்ளவனாக மாறுவான் இப்படி பல காலங்களை மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அதை குரான் பயன் செய்திருக்கிறது வாலிபர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் என்று குரான் பயன் செய்திருக்கிறது மோசாலி சலாத்துடைய வாலிபம் இப்ராஹிம் அலை சலாம் அவருடைய வாலிபம் யூசுப் அலை சலாம் அவர்களுடைய வாலிபம் காஃப் வாசிகளுடைய வாலிபம் என்று அந்த வாலிப பருவத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பயன் செய்திருக்கிறார் காஃப்வாசிகள் எப்படி ஈமானை பாதுகாத்துக் கொண்டார்கள் மூசா அலை சலாம் எப்படி அநியாயத்துக்கு உதவி செய்தார்கள் இப்ராஹிம் அலை சலாம் எப்படி சிறைவழக்கத்தை விட்டு தவிர்த்து நடந்தார்கள் யூசுஃப் அலைசலாம் பெரும் பாவத்திலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொண்டார்கள் ஒரு அழகான பெண் தன்னை அழைக்கும் பொழுதே அதிலிருந்து எப்படி தப்பி ஓடினார்கள் என்ற இப்படிப்பட்ட வாலிப பருவத்தில் நவிமார்கள் நடந்து கொண்ட விதத்தை ஈமானுக்காக ஈமானை பாதுகாப்பதற்காக கொகையில் தஞ்சம் பூந்தவர்கள் உதா என்று சூரத்தில் காஃபில் அல்லாதாலும் அந்த வாலிபர்களை பற்றி பயன் செய்கிறான் முஷா அலை சலாம் அநியாயம் நடக்கும் பொழுதே உதவி செய்ய போன நேரத்தில் ஏற்பட்ட நிகழ்வை அல்லாஹால அவர்கள் ரெண்டு யுவதிகள் சுயவலை சலாத்துடைய ரெண்டு கொமறுகள் அந்த பெண்களுக்கு எப்படி அவர்கள் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் அவர்கள் துணிச்சலாகவும் ஒரு உதவி மனப்பான்மையுடன் நடந்து கொண்டார்கள் என்பதையும் குரான் பயன் செய்கிறது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் சோதனையானது குஃருடைய அந்த சூழலில் தகப்பனுடைய பாவத்துக்கு வலியுறுத்தும் அந்த சந்தர்ப்பத்தில் கூட லா தாத் அலி மஹ்லூக் இன்ஃபம் ஆசியத்தில் இறைவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் ஒருபோதும் அடியார்களுக்கு வழிபடக்கூடாது என்ற அந்த அடிப்படையை இப்ராஹிம் அலி அவர்கள் விளங்க வைத்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை மனித வாழ்க்கையில் ஏற்படும் அப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் குர் ஆன் அவிவார்களுடைய இந்த சம்பவங்களை பயன் செய்கிறது யூசு அலை இஸ்லாம் அவர்கள் அழைக்கப்பட்ட பொழுதே எப்படி தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள் அந்த பெண் நாடினால் இவர்களும் நாடு இருப்பார்கள் அல்லாவுடைய அச்ச பயம் இல்லை என்றால் என்று குர்ஆன் அந்த நிகழ்வை அங்கே எடுத்து காண்பிக்கிறது அதனால் நபையவர்களும் இதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வழிகாட்டியிருக்கிறார்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதெல்லாம் முற்காலத்தில் நடந்தவைகள் ஏராளம் இது போன்றிருக்கிறது அடுத்து இந்த உம்மத்துக்கு என்ன நேரிடும் என்பதை நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக் காட்டினார்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் நபையுடைய ஒரு நாள் பயான் சஹி முஸ்லீமுடைய ஹதைசில் வந்திருக்கிறது ஒரு நாள் பயான் ஃபஜர்லிருந்து உகர் வரைக்கும் உகர்லிருந்து அசர் வரைக்கும் அசரிலிருந்து மகரி வரைக்கும் மகரிவிலிருந்து இஷா வரைக்கும் நபையவர்களுடைய வாழ்நாளில் ஆக நீண்ட ஒரு பயான் அவர்கள் செய்வதாக இருந்தால் செய்ததாக இருந்தால் அது இந்த பயானாகத்தான் இருக்கும் அதில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான நிகழ்வுகளை நபையவர்கள் தொட்டு காண்பித்திருக்கிறார்கள் சொல்லவை நடந்து முடிந்துவிட்டார்கள்ருக்கள்ஸ்ரா சிறியால அந்த நெருப்பினால அங்குள்ள ஒட்டகைகள் உடைய அந்த கழுத்தையும் காண முடியும் என்று ரபியவர்கள் சொன்னார்கள் மதியினால தொடர்ச்சியாக நெருப்பத்தியது மலையை அந்த நெருப்பு வந்து தாவியது அந்த நெருப்புடைய தாக்கத்தினால் சிரியாவில் உள்ள அந்த இரவு நேரத்தில் அந்த வெளிச்சத்தில் சிரியாவில் உள்ள ஒத்தகத்துடைய அந்த காட்சிகளை காணக்கூடியதாக அமைந்தது என்பதாக நவோவி போன்றவர்கள் ரஹ் முகமதுலா அவர்கள் வரலாறு எழுதியிருக்கிறார் நபிசல் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இப்படி சப்பை முகமுடையவர்கள் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக போரிடுவார்கள் சொன்னார்கள் அவர்கள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்வார்கள் என்று தவையோர்கள் சொன்னார்கள் அதை பயங்கரமான தாக்குதலாக தாக்காரிகளுடைய தாக்குதலாக 20 இருபது லட்சம் முஸ்லிம்கள் நாற்பது நாட்களில் அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த வரலாறையும் ஆறுநூற்று சொட்ச இஜிரையில் இஸ்லாம் கண்டு களித்திருக்கிறது கனிவான சகோதரர்களை தெரியார்களே அல்லா ரபுல் அஸத் அறிவித்தவைகளை அலைவசம் அவர்கள் இப்படியான நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை காட்டியது அதில் ஏராளம் நிறையவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் தன்னுடைய தாயை ஒரு அடுமை பெண்ணை போன்று நடத்துவார்கள் தன்னுடைய தாயை ஒரு வேலைக்காரியை போன்று நடத்துவார்கள் என்ற அந்த செய்தியை நபையவர்கள் சொல்லியிருக்கிறார் உலகம் என்று காண்கிறது உலகத்தில் என்று கண்டு கழிக்கிறோம் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்கும் அந்த மரியாதை கண்ணியம் எப்படி இருக்கிறது என்பதை நபையவர்கள் அன்றே சொல்லிருக்கிறார் நபையவர்கள் சொன்னதை எல்லாம் உம்மத்து கண்டு கழித்திருக்கிறது இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்றே நபையவர்கள் சொன்னதை சஹாபாக்கள் கண்டார்கள் தாபயங்கள் கண்டார்கள் தாவயங்கள் கண்டார்கள் இமாம்கள் கண்டார்கள் ஹதீஸ்லில் இது பதிவாக இருக்கிறது ஒரு நெருப்பு வருவதையும் சொன்னார்கள் தாக்காரிகளுடைய தாக்குதலையும் நபையோர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் உலகத்தில் ஏற்படும் தனிப்பட்ட ரீதியான பித்னாக்களையும் சொன்னார்கள் நபையோர்கள் அக்பர் அலி சா கேமரத்தை பற்றி சொல்லுங்கள் என்று ஜிப்ரேல் அலி சலாம் மனித உருவத்தில் வந்து மதீனாவுடைய மசிதில் அவரது கேட்டபொழுது மல் மசூத் அண்ணா நானும் நீங்களும் இதில் சம அறிவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிட்டு அக்பிர் அமாராத்தியா அடையாளங்களை சொல்லுங்கள் அடையாளங்களை சொன்னார்கள் சொன்னார்கள் கட்டிடங்கள் பிரமாண்டமாக கட்டப்படும் சொன்னார்கள் இன்னும் ஒரு ஒரு எஜமான் எஜமானி ஒரு சாதாரண வீட்டு பெண் எஜமானை பெற்றெடுப்பால் என்று சொன்னார்கள் ஏராளமான கருத்துகள் இதற்கு முன்வைக்கப்பட்டு இருக்கிறது ஒன்று அடுகையைப் போன்றுை வேலைக்காரியை நடத்துவது தாய்க்கே ஒரு ஆண் அப்பு என்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது என்று தடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாய்க்கு அவமரியாதை செய்வது போன்ற விஷயங்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது நினைவானவர்களை நவையவர்கள் சொன்ன ஏராளமான விஷயங்கள் இன்னும் நடக்கவில்லை அவைகள் நிச்சயமாக நடந்த ஒப்பெரும் நஜாலுடைய சொன்னார்கள் ஈசாலை செலாம் இறங்குவதை சொன்னார்கள் மகனே வருகையை சொன்னார்கள் உலகத்தில் எக்ஸூரல் ஹர்ஜ் கொலைகள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் மக்கள் ஏன் கொள்ளுகிறேன் என்று தெரியாத நிலைமை அடைவார்கள் என்று நபியவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் வட்டி அதிகரிக்கும் சினா அதிகரிக்கும் குடிபோதை அதிகரிக்கும் மனிதர்கள் பெரும் பாவத்தில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு அநியாயங்கள் செய்வார்கள் என்றார் இந்த எச்சரிக்கைகளை நபைவர்கள் ஒரே அதிசல் பதினஞ்சு விஷயங்களை சொல்லிக் காட்டினார்கள் அது ஒரு டெக்ஸ்ட் என்று மக்கள் நினைக்க ஆரம்பிப்பார்கள் அதை எந்த விவாதத்தடிப்படையில் கொடுக்க வேண்டுமோ அந்த நிலைமை இல்லாமல் ஆகும் என்ற எச்சரிக்கை செய்திருக்கிறார் அதனால் கண்ணியமானவர்களை சஹாபாக்களுக்கு அல்லா கொடுத்த ஆகப்பெரும் செல்வம் அது ஆண் அதை சொல்லுகிறது அதில் அவர்கள் பரிபூர்ணமாக இறங்கியிருந்தார்கள் அவர்கள் அல்லாவின் மீது ஆக நம்பிக்கை வைத்து அதற்கு பிறகு அவர்களுக்கு எந்த சந்தேகம் இல்லாமல் பொருடையக்காக அவர்கள் பாடுபடும் ஒரு சமூகமாக இருப்பார்கள் அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்பதாக அல்லாஹு தாலா அவர்களை கோடித்திருக்கிறார் அல்லா அவர்களை பற்றி தெளிவாக சொல்லிருக்கிறார் கனிமானவர்களே சாபாக்களுடைய ஈமானை அடையுமாறு நமக்கு அழைப்பு தருகிறது அவர்களுடைய நேரத்தில் அவர்கள் அப்பவும் அவர்கள் விழாக்களை படுக்கையில் இருந்து எழுந்தியவர்களாக அவர்கள் அல்லா இடத்தில் அல்லா இடத்தில் நம்பிக்கை பயமுள்ளவர்களாக அல்லா இடத்தில் மன்றாடும் அல்லாஹ் கொடுத்ததை அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பார்கள் அல்லாவுடைய வீணுக்காக அல்லாவுடைய மஸிதுக்காக அல்லாவுடைய அல்லாவுடைய களிமா உயர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பணியிலும் அவர்கள் செலவழிப்பார்கள் என்பதை வமிம அரசாக முயன்ற நாம் கொடுத்ததில் அவர்கள் செலவழிப்பார்கள் என்ற தன்மையை குரான் விவரித்திருக்கிறது ஈமான் மிக உறுதியாக இருந்தது வியாபாரம் தொழில் அல்லாற்று அவர்களை பராக்காக்கவில்லை அவர்கள் அவர்கள் அளித்த வாக்குகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி அல்லாவுக்கு தன்னுடைய ஈமானை அவர்கள் காண்பித்துவிட்டு சென்றார்கள் அவர்களுடைய அடையாளங்களை நெத்தியில் காண முடியும் தௌராச இஞ்சியிலும் அவர்களுடைய அடிப்படையை அல்லா சாலா பயான சாதாரண மக்கள் அவர்கள் சிலை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் பெரும் நபிவார்களுடைய குழந்தைகள் அல்ல ஆனால் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டார் அவர்களுடைய அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய வைராக்கியம் அவர்களுடைய குறிக்கோள் நபையவர்களுடைய அந்த இலக்கை நபையவர்கள் அடையாளமித்த நோக்கத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று வைரக்கி வைத்தார்கள் கனிமான் தன்னுடைய மனுவை தன்னுடைய விருப்ப வெறுப்புகளை விற்று கொடுத்தார்கள் செல்லும் நமையவர்களிடத்தில் நாம் பயத்து செய்தோம் கேட்போம் வழிபடுவோம் மனுஷத்துவல் மக்கரை லேசாக இருக்கும் பொழுதும் கஷ்டமாக இருக்கும் பொழுதும் வெறுப்பிலும் விருப்பத்திலும் அல்ல அசுரத்தின் அலைனா எங்களை விட மற்றவர்களை முற்படுத்தக்கூடிய நேரத்திலும் நாம் வழிபடுவோம் கேட்போம் வழிபடுவோம் ஒரு சிறந்த சமூகம் எப்போ உருவாக முடியும் என்றால் அந்த சமூகம் வழிபடும் சமூகமாக இருக்க வேண்டும் அல்லாவுக்கு ரசூலுக்கு அமீருக்கு துலகையில் இமாம் பின்னால உள்ளவர்கள் வழிபடுகிறார்கள் இமாமுக்கு மாறு செய்தால் வேலு வந்து மாறு செய்தால் இமாம் போனால் அவருடைய தொலகை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஹராமாக இருக்கும் அவர் செயல செயல் ஹராமாக இருக்கும் இமாமுக்கு பிந்தி போனால் ஒன்றுக்கு வேணும் என்று அந்த தொலகை பாத்திராகிவிடும் நவர்கள் சொன்னார்கள் யாரை இமாமுக்கு முந்தி போவார்களோ அவர்களுடைய தலையை அல்ல கழுதை தலைகளாக்குவாங்க சிலருக்கு இந்த சோதனை ஏற்பட்டிருக்கிறது ரெண்டில் ஒன்று நடக்கும் ஒன்று உண்மையிலே அவர்களுடைய தலை அப்படி மாற்றப்பட்டிருக்கிறது இல்லாவற்றால் அவர்களுடைய புத்தி அது ஒரு கால்நடையின் புத்தியை கொண்டு ஆகிவிடும் என்பதாக சையால் ஹதீஸில் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் ஒரு இமாம் அவர் நாற்பது பேருக்கு இமாமாக இருக்கிறார் நானூறு பேருக்கு இருக்கலாம் நாலாயிரம் பேருக்கு இருக்கிறார் அவர் சிறியவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் வயதில் மூத்தவராக இருக்கலாம் அறிவில் குறைந்தவராக இருக்கிறார் அவரை முப்படுத்திவிட்டீர்கள் அந்த முற்படுத்தப்பட்டவருக்கு நீங்கள் வழிபடாவிட்டால் உங்களுக்கு வரக்கூடிய சோதனை அதுவாகத்தான் இருக்கும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் இதை மிக வலியுறுத்தினார்கள் சாமாக்களுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் ஒரு ஜெய்திசாவுடைய மகன் ஆளில் أبو بكر أمر أثمان علي تلح السعاد سعيد أبو بيدا رضي الله عنهم عبد الرحمن نعوف رضي الله عنهم قولنا السحابة كل عشرة مبشرة سرقتك من الماراين بنت السحابة كل أبو بكر في الجنة أمر في الجنة أثمان في الجنة علي في الجنة நிறைய நேரத்தில் அவருடைய சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொன்னார்கள் ஆனால் ஜெயித்துடைய பேரை அவர் அல்லாஹ் குரானில் பயான் செஞ்சிருக்கிறார் பயன் செஞ்சிருக்கிறார் அப்துல் ரஹ்மானுடைய பேரில் உமருடைய பேர் இல்ல அவருடைய பேர் இல்ல சுமைய பேர் இல்லை அன்பும் ஆனால் அவர்களை விட முக்கியத்துவம் கொடுத்து இவர்களுடைய பேர் பயன் செய்யப்பட்டிருக்கிறது அது ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம் தனி மாணவர்களே நபையர்களுடைய அடிமையாக இருந்த தன்னை நபையர்களுக்கு ஒரு ஊழியனாக ஆக்கிக்கொண்ட ஜெயித் மஹமத் ஜெய்தின் மகமத் என்று அழைக்கப்பட்டார் நபியுடைய மகனாக மக்கள் ஆக்கொண்டார்கள் ஆனால் இந்த லா தகத்தனுடைய பேர் சொல்லி அழைக்க வேண்டும் தகத்தனுடைய பெயரை மறைக்கக்கூடாது அது அபூஜகளுடைய மகனாக இருந்தாலும் அபிஜஹல் அபூஜகளுடைய மகன் இக்ரிமா அபுஜகல் நரகவாதை இக்ரிமா சொர்க்கவாதி இக்ரிமா ஷகிதான சஹாவி அபுஜகல் நபியுடைய விரோதி அப்படிப்பட்டதுதான் இஸ்லாம் அடிப்படைகளை மாற்ற வேண்டாம் உண்மையாக உண்மையை உண்மையாக நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்ற இந்த அடிப்படை குரானும் ஹதீஷும் போதித்திருக்கிறது மணி தசமயிலா வைர் அபி ஃபகத் கபர தகப்பன் அல்லாதவரின் பக்கம் தன்னுடைய பேரை திருப்பிக் கொண்டார் அவர் மாற்று மறுத்தவராக காபிராகிவிட்டார் என்று நிறைய எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் குழந்தையை வளர்க்க வேண்டும் குழந்தை வளர்ப்புக்காக வேண்டி அப்டக்ஷன் அந்த குழந்தையை செய்ய வேண்டுமே தவிர கஃபால அந்த பிள்ளையை பராமரிக்கிறதே தவிர அந்த பிள்ளையுடைய பேரை மாற்றி தகப்பனுடைய பேரை மாற்றி பர்த் சர்டிபிகேட்டை மாற்றிவிடுவதை அதை இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய முறை அல்ல ஹசூல்லாலு செல்லும் அவர்களிடத்திலும் ஹாரிஸா வந்தார்கள் நான் தகப்பனை வித்துவிட்டு உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார்கள் நபை அதை கபூல் செய்தார்கள் ஜாகிதத்துடைய பழக்கத்தில் நபியுடைய பேரை அந்த குழந்தையுடைய பேராக தகப்பனாக மாற்றிவிட்டார்கள் ஜாஹியத்துடைய பண்பாடாக இருந்தது ஆனால் குரான் அதை நிராகரித்தது வேண்டாம் என்று சொன்னது தடுத்தது மூணாவது சூரத்தில் இரண்டாவது ஆயத்தாக அல்லாஹ் சூரத்துல் அசாவில் இதை பயன் செய்கிறார் தகப்பனுடைய பேர் சொல்லி அழைக்க வேண்டும் அந்த சந்ததி இருக்கிறேன் இஸ்லாம் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மாபெரும் செல்வம் அமெரிக்காவில் யூரோப்ல ஆஸ்திரேலியால பிரான்ஸ்ல உலகத்துல போகக்கூடிய அந்நியர்களுடைய நாடுகள்ல இந்த அடிப்படையை நீங்க காண முடியாது ஸ்கூலுக்கு போகக்கூடிய பதினாலு வயது புள்ள குழந்தையை தூக்கிட்டு வர்றது என்று சொன்னால் யாருக்கு பிறந்தது என்று தெரியாத ஒரு சூழ்நிலைமையை நாம் இன்று உலகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இஸ்லாம் தந்த ஆடம்பரிய சிறப்பு என்பதை யாருக்கு பிறந்த குழந்தை என்பதையும் யாராலும் மாற்ற முடியாது அது யாருக்கு பிறந்தது என்பதற்கு அடிப்படை அதோடு தான் இருக்க வேண்டும் என்ற அந்த நியதியை அந்த உண்மையை அந்த யதார்த்தத்தை அல்லாஹ் பயன் செய்திருக்கிறார் அந்த செய்திக்கு பெரிய மனதிறுத்தம் யாருலா நபியோட சேர்ந்து இணைக்கப்பட்டு ஜெயித் பின் முகமது நான் ஹாரிசாவுடைய மகன் ஆனா எனக்கு முகம்மது மகன் ஒரு பெருமை இந்த உலகத்தில் கிடைச்சி செல்லவா அதை நான் இழக்கிறனே நீ வேண்டாம் என்று சொல்லிட்டாயே என்ற கவல துடிச்ச நேரத்தில் தான் அல்லாஹ் அவர்களுடைய பேரை குரான்ல பயன் செய்தார் ஜெயின முடித்தவர் நபியுடைய மாமியின் மகள் அந்த மாமியின் மகளை வாழ்க்கையில் மனைவியாக பெற்றுக் கொண்ட செய்துக்கை இல்ல வாழ்க்கை சிரமமாகிவிட்டது இல்லற வாழ்க்கை சிரமமாகும் பொழுது குரான் ஒரு மாற்று வழியை வைத்திருக்கிறது அபுகல் ஹலால் தலாக் அல்லாஹு மிக வெறுப்பானது இருந்த போதிலும் அல்லாஹூ தாலாக் அதை அனுமதிக்கிறார் ஏன் அது ஒரு பிரச்சனையாக வரக்கூடாது அது இல்லற வாழ்க்கைக்கு சிரமமாகக்கூடாது அதற்கு மாற்று வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் அதனால் மின்ஹாத்தரன் உங்களுக்கு வெக்கமாக இருக்குது உங்களுக்கு இந்த சட்டத்தை சொல்றதுக்கு தயக்கமாக இருக்குது நீங்க மஷூரா சொல்லுங்க ஜெயினவ் சொல்ல சொல்லுங்க நாங்க உங்களுக்கு திருமணம் செய்து தந்து விட்டோம் என்று அல்லாஹ் ஜெயினவை நபிக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அங்க ஒரு பிரச்சனை வந்தது உண்மையிலேயே ஒரு மகன் முடித்த அந்த மருமகளை தகப்பன் முடிப்பது அறாம இருக்கும் மகன் முடித்த நடந்திருச்சு என்று சொன்னால் அந்த பெண்ணை தலாக் செய்தாலும் ஒரு நாளும் அவருடைய தந்தைக்கு மகன் முடித்து வாழவில்லை முடிச்சித்தாரு அதுக்கு பிறகு எந்த காலத்தை கொண்டும் அந்த பெண்ணோட வாழ்வதை இஸ்லாம் அனுமதிக்க மாட்டார் ஏன் மகள் மருமகள் என்ற ஒரு அடிப்படையை இஸ்லாம் வைத்திருக்கிறது நவியவர்கள் மகன் செய்த முடித்தார் தலா கொடுத்தார் அதுக்கு பிறகு நபி முடிக்கிறார் மகனுடைய பிள்ளையை மகனுடைய அந்த மருமகளை நபி முடிக்கிறார் என்ற ஒரு கதையை கட்டிவிடுவார்கள் அல்லவா அதை உடைப்பதற்கு அல்லா தாலா சொல்கிறார் மகன் என்பது நீங்க பெற்ற பொழுது வளர்த்தல்ல மகன் அல்ல இது வளர்த்த புள்ள முடிச்சதை நீங்க முடிக்கக்கூடாது என்பது சட்டமும் அல்ல என்பதை அல்லா சுஹான அல்லாஹுடைய இந்த ஆயத்தை மட்டும் பேசிக்கொண்டு போனால் இந்த சட்டத்தை மட்டும் பேசிக் கொண்டு மணிக்கணக்கு பேசிக் கொண்டிருக்கலாம் இரான சகோதரே இந்த நேரம் அதுக்குரிய நேரம் அல்ல நான் சொல்ல வந்தது என்னவென்றால் حضرت زید காரணத்தை சொன்ன அதனுடைய சட்டங்கள் உலவாக்கிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஜெய்துக்கு பிறந்தோர் உள்ளதான் அந்த உசாமத் அப்னு ஜெய்தை நபையவர்கள் அமீராக நபையவர்கள் தலைவராக நபையவர்கள் பொறுப்பை கொடுத்து நியமித்தார்கள் உசாமா நீங்க அமீராக வேண்டும் அமீராக வேண்டும் எதற்கு நோவர்கள் சக்கராத்தில் இருக்கிறார்கள் சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அடிமையின் மகனை அபுமக்கர் உமர் உஸ்மான் அலி சாத் சாயித் தலா ஜுபை அப்து ரஹ்மான் அபுதா சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற குடும்பத்தில் தரத்தில் குளத்தில் கோத்திரத்தில் திறமையான இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் ஒரு அடிமையின் மகனை அமீராக நியமிக்க வேண்டும் என்ற கேள்வி வந்தது அந்த கேள்விக்கு நபியவர்கள் மெம்பரில் வந்து விடையளித்தார்கள் நான் செய்தை அந்த வீடு மோத்தாவுடைய யுத்தத்தில் இவருடைய தந்தையை அடிமையாக இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த சஹாவியை எதை குரான் பயான் செஞ்சிருக்கிறதோ அவரை நான் அமீராக நியமித்த பொழுதும் உங்களுடைய வழக்கத்தின்படி உங்களுடைய பழக்கத்தின்படி இப்படியான வார்த்தை தான் நீங்கள் உபயோகித்தீர்கள் என்று செல்லம் எச்சரிக்கை செய்தார்கள் இப்ப நான் அவருடைய மகனை நியமித்து இருக்கிறேன் அதிலே நீங்கள் காண்கிறீர்கள் அபுபக்கராக இருக்கலாம் இருக்கலாம் உஸ்மானாக இருக்கலாம் அலியாக இருக்கலாம் தல்லாவாக இருக்கலாம் சாதா சாய்தாக இருக்கலாம் அபுவைதா இருக்கலாம் அவர் அப்துல் ரஹமானாக இருக்கலாம் அவருக்கு சொர்க்கத்துக்கு நன்மாராயம் அவருடைய திறமை ஆற்றல் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் யார் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்குமே தவிர உங்களுடைய உங்களுடைய பேச்சுகளை பேசி நீங்கள் வீணா உங்களுடைய ஆகரத்தை பாராட்டிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லூ அலை வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்து உஷாமா ரஜேலான் அவர்களை அமீராக நியமித்து உமர் ரதேலான் அவர்களையும் அந்த படையில் அந்த ஜமாத்தில் அமைத்து போருங்க உசாமாவுடைய படையை வெளியேற்றுங்கள் என்று அங்கு வலியுறுத்தினார்கள் கண்ணியமானவர்களை இதுதான் எங்களுடைய உங்களுடைய அமீருக்கும் வழிப்படுங்கள் அவர்கள் அல்லாவுக்கும் ஷரியத்துக்கும் குரானுக்கு மாற்றமான ஒன்றை சொன்னால் நீங்கள் நிச்சயமாக வழிபடக்கூடாது குரான் ஹதீஸுக்குட்பட்ட இஜ்மாவ் கயாஸுக்குட்பட்ட அங்கீகரிக்கக்கூடிய அந்த அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுதை நீங்கள் அதுக்கு வழிபட வேண்டும் என்பதை தெளிவாக ஹதீஸ் மிக தெளிவாக அல்லாருடைய தூதர் மிக தெளிவாக இமாம்கள் மிக தெளிவாக இதை முன்வைத்திருக்கிறார்கள் சாபாக்களுக்கு அஜில் போகக்கூடிய நேரத்தில் எங்கு தெழுவது நபையவர்கள் இங்க சுங்க தொழுதி இருக்கிறாங்க இந்த இடத்துல தொழுதி இந்த எங்கட அமீர் அங்க சொல்லாம வேறத்தில் சொல்லுற என்று அவர்களிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பிய பொழுது நீங்க அமீருக்கு வழிபடுங்க சொல்லுதாங்களே அங்க சொல்லுதாத வேற்றுமை அடையாம அங்க உங்களோட அமீர் எப்படி செய்கிறாரோ அதை நீங்கள் செயல்படுத்துங்க என்பதாக அனச மாணிக் ரதிலான் அவர்கள் சொன்னார்கள் மினால வந்த உஸ்மான் ரதிலான் அவர்கள் நாலு ரகத்தை தொழுவித்தார்கள் மினால ரெண்டு ரகத்தான துணும் உஸ்மான் நாலு தொழுவிக்கிறாரே என்று ஹசரத் அபூதர் ரிஃபாரி அப்துல்லா மசூத் ரிலான் அவர்கள் சட்டத்தை விலக்கும் பொழுது வேற்றுமைப்பட்டார்கள் அந்த வேற்றுமை பட்ட போதும் ஆனால் அமல் தொழுக எக்காமல் சொல்லப்பட்டுவிட்டது எக்காமல் சொல்லப்பட்டவுடன் தனிச்சு போகவில்லை ஒதுங்கி போகவில்லை வேறாகிவிடவில்லை ஜமாத்தோடு சேர்ந்து கொண்டார்கள் கேட்டார்கள் ஏன் ஏன் நீங்க சொன்னீங்க உஸ்மானோட நாலு தொல்லக்கூடாது ரெண்டு தான் தொலும் இன்று ஆனால் ஜமா தொழுக நடத்தக்கூடிய நேரத்தில் அவரோட சேர்ந்து தொழுதுங்களே நாளை என்ன காரணம் என்று கேட்ட நேரம் சொன்னார்கள் அல்லாஹ் பிரச்சினை குழப்பத்தை உண்டாக்குறது அது தீயது அது ஷர் என்பதாக சொன்னார்கள் கண்ணி இதுதான் எங்களுடைய அடிப்படை ஹதரத் உஸ்மான் உதயலான அவர்கள் சிறையிடப்பட்டு அந்த சில அக்கிரமக்காரர்கள் அச்சோயம் செய்யக்கூடியவர்கள் அவர்களை வீட்டுக்குள் அடைத்து வைத்திருந்தார்கள் அப்பொழுது அதிர்வதையில ஹசன் ஹுசைலான் உமா இவர்களும் கேட்டார்கள் அனுமதி காருங்கள் இந்த அநியாயக்காரர்களை விரட்டி விடுகிறோம் சொன்னார்கள் என்னால் இந்த பூமியில் இந்த மதியன பூமியில் ஒரு சொட்டு ரத்தம் சிந்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் கேட்டார்கள் தொழுகை நடக்குதை மசிதில் நீங்க தானே இவாம் வரணும் தொழுவிக்கிறதுக்கு அவர்கள் தொழுவிக்கிறார்களே என்ன செய்யலாம் செய்யக்கூடிய நேரத்தில் சேர்ந்திருங்க கெடுதல அவர்களை விட்டு பிரிஞ்சுக்கோங்க தொழுக நல்லதை தொழுகையில சேர்ந்துருங்க கொழப்பம் உண்டாக்கக்கூடிய நேரத்தில் அதோடு சேராம ஒதுங்கிக் கொள்ளுங்க என்பதை ஹஜரத் உஸ்மான் ரஜிலால் அவர்கள் அந்த கஷ்டமான நேரத்திலையும் வழிகாட்டியிருக்கிறார்கள் அதனால் கண்ணியமான சகோதரர்கள் தெரியார்களே எங்களுடையது இஸ்லம் அவர்கள் எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரியான வழிகாட்டல்களை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் யாரும் எந்த நேரத்திலும் பிரச்சனைப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை ஒரு தீர்மானம் ஒரு வழிகாட்டல் முன்வைக்கப்படக்கூடிய நேரத்தில் அதுக்கு வழிபட்டு நடப்பதை உம்மத்துக்குள்ள கயிராக இருக்கும் என்பதை ஒவ்வொரு காலத்திலும் அலிவசம் அவர்கள் வழிகாட்டியதை இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட ஆக முக்கியமான ஒரு அடிப்படையாகும் வழிப்படுதல் என்பதை சாவாக்கிடத்தில் காணப்பட்ட ஆக பிரதானமான ஒரு அம்சம் அவ்வக்கரதையிலான அமீராக நியமிக்கப்பட்டார்கள் உமரதிலானவர்களை அவ்வக்கரதையிலான அவர்கள் நியமித்து போனார்கள் உமரதையிலானவர்கள் ஆறு பேரில் ஒருவரை தெரிவு செய்யுமாறு சொன்னார்கள் ஆறு பேரில் ஒருவரை தெவு செய்வதற்கு அப்துல் ர பொறுப்பை விட்டுக் கொடுத்திருந்து அலி உஸ்மான் ரெண்டு பேர் இடத்திலேயே அனுமதி எடுத்துட்டு அவர் போய் உஸ்மான் ரதில்லா அந்த கையில் வயிறு செஞ்ச நேரம் எல்லாரும் வயிறு செய்தார்கள் உஸ்மான் ரதில்லா அவர்களுடைய அந்த ஷகாதத்துக்கு பிறகு அலி ரதிலான் அவர்கள் பொறுப்புக்கு வந்தார்கள் அதை தொடர்ந்து அல்ல தலா இந்த உண்மத்துக்கு காலா காலம் வழிகாட்டியிருக்கிறார் கணியமான சகோதரர்களை பெரியார்களே நபையாக்கிறார்கள் அந்த உம்மத்தில் இருக்க வேண்டிய தன்மைகளை நபையவர்கள் சொல்லிக் காத்திருக்கிறார்கள் அதற்கு முன்மாதிரியான சமூகமாக சாவாக்களை நவியவர்கள் முன்மாதிரியாக வைத்தார்கள் எல்லாம் வாழ்க்கையை பார்த்தா ஆட்சி அதை உலகத்துக்கே கேமச்ச வரக்கூடிய மக்களுக்கே முன்மாதிரியாக இருக்கிறது எப்படிப்பட்ட சோதனை உலகம் சோதனையால காலா காலம் உருண்டு கொண்டேதான் இருக்கும் ஒரு போல உருறது போல காலா காலம் சோதனைகள் வந்து கொண்டிருக்கும் எப்படிப்பட்ட சோதனை வந்ததை நபையோர்கள் மோட்டாகி விட்டார்கள் அதோ ஹிலாஃபத்துக்குள்ள பிரச்சனை நபையோர்களுடைய ஜனாதா அடக்கப்பட்டு விட்டதை அதோ படைகள் வருகிறது இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக உறுதியாக நிற்கிறார்கள் அனுப்புகிறார்கள் உமரதிலால் சொல்கிறார்கள் இல்லை உஸ்லாமாவை அனுப்ப முடியாது அந்த படையை அனுப்ப முடியாது இல்லாமல் தீர்மானம் எடுக்கிறார்கள் உறுதியாக வலுப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் இங்கு என்னதான் நடந்தாலும் வெளியாகிதான்ண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் இதுதான் குரான் பயன் செய்கிறது அல்லரசூல் மீது ஈமான் கொண்டு தும்மலம் ஏற்ப சந்தேகம் என்ன குழப்பம் என்ன விவாதம் என்ன தர்க்கம் என்ன வீண் கதைகள் உண்டாக்கப்பட்டாலும் சந்தேகப்படமாட்டார்கள் உறுதியாக இருப்பார்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் குரான் ஹலீஸுடைய கண்ணோட்டம் அவர்களுக்கு தருகிறதை நபியுடைய அவர்களுக்கு உறுதியை தருகிறதை உலமாக்களுடைய வழிகாட்டல் அவர்களை ஈமான்டைய பாதையில் எடுத்து செல்கிறது கனிமணவர்களை சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இருப்பார்கள் உடலாலும் பொருளாலும் அல்லாவுடைய தீனுக்கு பாடுபடுவார்கள் உலாஹ் சாதிக்கும் அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்றே அல்லாஹு தாலா தன்னுடைய இந்த குரானுடைய திருவசனத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் சாபாக்கள் அந்த அடிப்படைகளை எடுத்து வாழ்ந்த காரணத்தினால் அவர்களுடைய அவர்கள் உம்மத்துக்கு முன்மாதிரியானவர்களாக ஆகிவிட்டார்கள் மேலான சகோதரர்களை அதைதான் நான் நீங்களும் பின்பற்ற வேண்டும் அதை முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அவர்களுடைய அடிப்படைகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் தொழுகை அவர்கள் வழிகாட்டிருக்கிறார்கள் ஜக்காத் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் ஜகாத்த மாத்திரம் அவர்கள் கொடுத்துவிட்டு சும்மா இருக்கவில்லை சஹவாக்களுடைய அந்த பகுதியை எடுத்து படிச்சு பாருங்கள் ஜக்காத் கொடுத்தார்கள் என்ற கதை சாபாக்கள் வரலாறுல படிக்கிறது அருது ஏன் அது கட்டாயம் அது சொல்லிக் கொண்டு இருக்கிறது இல்ல இத்தனை வருஷத்துல இத்தனை தொழுக தொழுதாங்க இத்தனை நோக தொழுகு பிடிச்சாங்கன்றதெல்லாம் எங்க ஹரீஸ்ல படிச்சிருக்கிறீங்களா இவ்வளவு தொழுக பரவாங்க தொழுக அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது நபீல் தொழுதார் தாஞ்சு தொழுதார் வித்திரு தொழுதார் இப்படி எல்லாம் இரவுல நின்று வணங்கினார் அதை சொல்லுவாங்க ஏ அது பருது இல்லவா அது உள்ளட்சத்தோட சொல்லுதாங்க யுத்தத்திலையும் பரது தொழுகைய ஜமாதத்தோட சொல்லுதாங்க அதை தான் சொல்லுவாங்களே தவிர இத்தனை பரத தொழுதாங்க இத்தனை சக்காத்த செஞ்சாங்க இத்தனை ஹஜ செய்தாங்க இத்தனை உமராவ செஞ்சாங்க அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இப்ப ஒரு ஆர்வம் ஊட்ட ஒரு ஆசை ஊட்ட அப்படியான சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் உற்சாகப்படுத்த சில சந்தர்ப்பத்தில் அப்படி செய்வார்களே தவிர இது அதிகமாக காண முடியாது அதிகமாக காண முடியுமானது என்பதை அவர்களுடைய தர்மம் அவர்களுடைய நஃபிலான வணக்கம் அவர்கள் அதிகமாக செய்த சதக்காக்கள் இது அவர்களுடைய மூணு சகாபாக்களுக்கு ஒரு பெண்மணி ஒரு ஆடை கொடுத்தால் அந்த ஆடை அறுத்து கொடுத்ததுக்காக ஆடை கொடுத்தார்கள் இதுதான் அவர்களுடைய என்ன வரன் பஃபர்களே அந்த கொடையை அவர் இப்படி பில்கேட் சேரிட்டி பவுண்டேஷனுக்கு கொடுத்தார் என்று பெருமையாக உலகம் பேசுகிறது சாபாக்கள் ஒரு சாதாரண சாவி ஒரு மிஸ்கீல் சாவி அவர் கையில ஒரு புதிய குழந்தை போடக்குல அவர் கண்ணீர் வடிச்சு ஒரு புடிய போட அவர் கவலையில ஒரு புடிக்கு இப்படி கேள்வி பண்றார்களே நோவிக்கிறார்களே என்று அல்லா கிட்ட வண்டாடினார் அந்த சாபி சொல்லும் அதை செய்காரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் சொன்னார்கள் அன்று ஒரு புடி கொடுத்தோம் இன்றைக்கு லட்சம் லட்சம் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லா அப்படிதான் ஆக்கி வைப்பான் மேலான சகோதரிகளை அல்லாவுடைய தீனுக்கு வரக்கூடாது அல்லாவுடைய மஸிதுக்கு செலவழிக்கிறதுல தயக்கம் வரக்கூடாது யாருக்கு அல்லா கொடுத்திருக்கிறானோ இந்த மசிதி தேவை இருக்குதை மக்கள் பாதையையும் சொல்ல வேண்டிய கட்டம் வருவதை பக்கத்தில் எடுத்திருக்கிறார்கள் தாராளமாக முன் வந்து நான் கட்டி தருகிறேன் என்று ரெண்டு பேர் பொறுப்பெடுத்துட்டா அதையும் ரகசியமாக வச்சுட்டா அல்லா எவ்வளவு சந்தோஷப்படுவான் மேலான சகோதரர்களே அல்லாவுடைய அரசும் இவனுக்கு உதவி செய்யும் அல்லாருடைய பூமி மல காற்று நெருப்பு அல்லாவுடைய படைப்புகளில் எல்லாத்த விட சக்தி வாய்ந்துதான் ஒரு மனிதன் செய்யும் தர்மம் பல கரத்தான் இடக்கரத்துக்கு தெரியாது அதனால நாங்கள் நீங்கள் எல்லாரும் இந்த சிறுபான்மை நாட்டில் வாழ்கிறோம் எங்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது நாங்கள் முஸ்லிம்கள் நாங்கள் முன்மாதிரியாக வாழ்வோம் எதையும் சட்டத்துக்கு உட்பட்டு செய்வோம் குர்பான் அதுக்கு சில முறைகளை கையாளுவோம் சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சரிவந்தால் உங்களுக்கு ஜெமியத்துள்ளமா கொழும்பு டிஸ்டிக் வழிகாட்டும் இப்படி நான் செய்ய வேண்டும் எங்களை எந்த ஒரு காரியமும் மற்றவர்களை தூண்டக்கூடிய முன்வடுத்தக்கூடிய எங்களுடைய தீன அழகாக வழிகாட்டியிருக்கிறார் உலகத்தில் அமெரிக்காலையும் ஜெர்மனிலையும் அழகாக முன்வைட்டிருக்குள ஆர உலகத்தில் ஆக சிறந்த அப்பு முறை முஸ்லி அறுப்புறையை அமெரிக்கெர்மனியும் அதனுடைய ஆராய்ச்சி செய்தவர்கள் அதில் நீங்க யூடியூப் போன்றவைகளில் போய் போய் பார்க்கலாம் எப்படி இந்த முஸ்லீம்களால் அறுக்கப்படக்கூடிய இந்த முறை நபியவர்கள் காட்டிக் கொடுத்த முறை மிருகத்துக்கு அது ஸ்டனிங் இல்லை அது மிருக வகை இல்லை அது மிருகத்துக்கு அனுமதி தந்த அல்ல எப்படி அழகாக அதை அறுக்க வேண்டும் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறார் கத்திய கூட ஒரு ஆட்டு அறுக்கும் பொழுதே வர ஆட்டு முன்னுக்கு அறுக்க வேண்டாம் என்று சொல்லிருக்கிறார் சென்டிமெண்ட்ஸ் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறதை எங்களுடைய மார்க்கம் சொல்லி தருகிறது கபத்துள்ளா அதனுடைய கட்டிடத்தை அது ஹத்தீம் ஒரு கதவும் இல்ல ரெண்டு கதவும் அடியேறி போறது இல்லை தரையில தான் இருக்கிறது ஆனால் ஆயிஷா சொல்றாங்க பாருங்க ஆயிஷா குளிராக இஸ்லாசுக்கு வந்து எனக்கு விருப்பமா இருக்குது இப்ராஹிம் அலி கட்டினது கூட கட்ட ஆனா நான் அப்படி கட்டினா இந்த நியூ முஸ்லீம்ஸ் சில பேர் பண்ணி டவுட் ஆகி பிரச்சனை ஆகிரும் என்ற காரணத்தினால கன்ஸ்ட்ரக்ஷன்ல எந்த இந்த அடிப்படைகளை சொல்லி தந்திருக்கிறது அதனால் மேலான சகோதரர்களை யார் யார் இந்த நாட்டில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அப்ரோச் இருக்குதோ அந்தந்த ஊர்களில் எடுக்க சொல்லுங்க பர்மிட் குடும்பானுக்கு பெர்மிட் எடுக்க சொல்லுங்க முறையாக அறுக்க சொல்லுங்க சொல்லுங்க பெர்மிஷன் எடுத்து முறையாக இப்பே பேச்சுவார்த்தை நடத்தி அந்தந்த ஊர்களில் அதுக்கு ஏற்பாடுகள் செய்து முறையாக அறுத்து அதனுடைய அழுக்குகள் எல்லாம் அந்நியர்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் போடாமல் முறையாக இந்த காரியங்களை செய்வதுதான் எங்களுடைய முறையை பார்த்து அவர்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் சில சில விஷயங்கள் வீராண சோதனை எல்லாத்தையும் நாங்கள் எப்படி செய்ய மாட்டோம் எங்களுடைய தொழுகையை யாரும் இடையூறு செய்ய போறோம் எங்களுடைய காத்துக்கு யார் தடை செய்ய போறா எங்களோட உம்ரா அஞ்சிகளுக்கு என்ன இடையூறு வரப்போகுது எங்களுடைய நோம்புக்கு என்ன தடை வரப்போகுது யாராலும் தடுக்க முடியாது ஆனால் சில சில விஷயங்கள் அவர்களுடைய மார்க்கத்தோடு சம்பந்தப்படக்கூடிய நேரத்தில் இது அரசியல் லாபத்துக்காக சிலர் அரசியல் மயம் எடுக்க முயற்சியாமல் இஸ்லாமிய இந்த உணர்வுகளை இஸ்லாமிய வழிகாட்டல்களை மேலான சகோதரிகளை எல்லாத்தை விட முக்கியமாக இந்த பௌத்த இந்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு எங்களிடம் மார்க்கம் என்ன என்பதை நாங்கள் சரியாக விளங்க வைக்காததுதான் நாங்கள் செய்த பெரிய தவறு என்பதை யாருமே மறைக்க ஒழிக்க முடியாது அதனால் இந்த காரியங்களை எதிர்காலத்திலேயும் இப்படியே இருந்து கொண்டிருக்காம கோ எப்படி எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை நாங்கள் எல்லார முஸ்லிம்கள் எங்களுக்கு வேற்றுமைகள் இருக்கலாம் ஆனால் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வீணாக சர்ச்சை விவாதம் நேரம் இருக்கிறது என்பதற்காக வெப்சைட்டும் அந்த இன்டர்நெட்லேயும் மெசேஜும் இமெயிலும் இந்த கம்பெயின்ல இல்லாம ஒரு சமூகம் சிறந்த சமூகம் ஒரு சிறந்த முன்மாதிரியான சமூகமாக வார முயற்சி எடுக்க வேண்டும் சந்தேகங்கள் உரியவர்களை போய் அடைந்து குளமும் இடத்தில் பொய்க்காரனாக போதும் இருக்கிறேன் பொய்க்காரன் ஆகுவதற்கு அடையாளம் எந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டு பக்கமும் விசாரித்து ஒரு தீர்மானத்துக்கு வருவதை அதுதான் பிரதானமாக இருக்கும் மேலான சமூக அந்த அடிப்படையில் ஒன்றே எங்களுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் இந்த ஜமாத் அந்த ஜமாத் இந்த அமைப்பு அந்த அமைப்பு இந்த மதம் அந்த மதம் இந்த தரேகா அந்த தரேகா என்ற இந்த வேற்றுமையில் நாங்கள் குரோதப்பட்டு போகாம தவறு நடந்தா மன்னிப்பு கேட்கிறது மன்னிக்கிறதை விட்டு கொடுப்பதை தாராளமாக நடப்பதை மேலான சகோதரர்களை ஒரு சமூகம் கட்டெழுவதற்கு காரணமாகவும் இரண்டாவது மாற்று மதத்தவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் செய்யக்கூடாது அது என்னது ஒரு சிலையை கட்டி கொடுக்கக்கூடாது ஒரு சேர்ஜ கட்டி கொடுக்கக்கூடாது ஒரு சேர்ஜுக்கு உள்ள அந்த சிலையை வாங்கி கொடுக்க முடியாது இது செய்ய முடியாது ஆனா இது அல்லாது காப்பதவி செய்ய முடியுமோ அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமா அவருக்கு ஒரு ரூம் கட்டி கொடுக்கணுமா அது கோவில் இருக்கலாம் அது பன்சலில் இருக்கலாம் சேர்ச்சில் இருக்கலாம் அவர்களுடைய அதை செஞ்சு கொடுக்கணுமா என்னென்ன விஷயங்கள் மார்க்கத்தில் தடை இல்லையோ அவைகளை செய்யறதுல மார்க்கம் ஒரு நாளும் எங்களுக்கு தடுக்க மாட்டாங்க அதை உதவாக்கிடத்தில் கேட்டு தெரிஞ்சு எது செய்யக்கூடாது குஃப்ருக்கு நேரடியாக உதவி செய்யக்கூடாது ஒரு பௌத்த சிலைய கட்டத்துக்கு ஒரு லட்சம் பணம் கொடுக்கிறது அது சரியத்தில் அனுமதிக்க மாட்டார் அதல்லாது நூறு விஷயம் இருக்குது செய்யறதுக்கு அதை காண முடியுமோ அதை செய்யுங்க முன்னேறுங்க ஒற்றுமையை வழங்க இத்க்க்க்க்க்கத்தில் உள்ள சந்தேகங்களை அவர்களுக்கு நிவர்த்தி பண்றதுக்கே முயற்சி எடுங்க வல்ல அல்லா எங்களை ஒரு சிறந்த சமூகமாக முன்மாதிரியான சமூகமாக விட்டுக் கொடுத்து நடக்கும் சமூகமாக ஒரு நடக்கும் சமூகமாக விஸ்வாசத்துடன் நடக்கும் சமூகமாக ஆக்கியவர்களாக எங்களை ஈமான பலப்படுத்துவாயாக சந்தேகம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் ஆக்குவாயாக உடல் பொருளால் தீனுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய முஸ்லிம்களாக இந்த மஸிதுக்கு உதவி செய்வாயாக உதவி செய்வாயாக சீக்கிரமாக முடித்து கொடுப்பாயாக எல்லா வகையிலையும் உதவியாக இருப்பாயாக இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக நிலைமை நீ பாதுகாப்பாக அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் துடித்து மரணி அல்ல அதுக்கு மேலான பதவியை நசைவாக்குவாயாக அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் நசைவாக்குவாயாக இந்த யுத்தங்களை முஸ்லிம்களுக்கு எதிராக நீ முடிவுக்கு உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் களிவா என்ற காரணத்தினால் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் முடிவை தருவாயாக வயிற்று முக்கத்து பாதுகாப்பாயாக ஈரானில் முஸ்லிம்களுக்கு அமைதியான நிலைமை ஏற்பட்டு தருவாயாக எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சோதனை இருக்கிறார்களோ அங்கு அமைதியான நிலைமை தருவாயாக எங்களோட மஸ்திர்களை பாதுகாப்பாயாக எங்களோட மதரசாக்களை பாதுகாப்பாக உடல் பொருட்களை பாதுகாப்பாக சொத்துக்களை பாதுகாப்பாக முஸ்லீம்களை கண்ணியத்துடன் மானத்துடனும் வாழ செய்வாயாக இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அடையாளங்களை நீ பாதுகாத்து தருவாயாக இந்த நாளை இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான் சமூகத்தை எங்களை பற்றி நல்லெண்ணத்தை உருவாக்கி தருவாயாக ஆட்சி வந்தாலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் முஸ்லிம்களுக்கே உதவியாக இருக்கக்கூடிய ஆட்சிகளை ஏற்படுத்துவதாக